அவர்களை சோதிக்க அல்லாஹன் ஆடினான் அவர்களிடம் ஒரு வானவரை அனுப்பினான் அவர் வெண்தோல் நோயுடைய உனக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்டார் நல்ல நிறம் நல்ல தோல் வேண்டும் மக்கள் என்னை வெறுக்கக்கூடிய வெறுப்பான நிறம் அவரை நீங்கியது உனக்கு மிக விருப்பமான சொத்து என்ன என்று வானவர் கேட்டார் ஒட்டகம் என்று கூறினார் அவருக்கு ஒரு சினை ஒட்டகம் வழங்கப்பட்டது அல்லாஹ் உனக்கு பரக்க செய்வானா என்று வானவர் கூறினார் உனக்கு மிக விருப்பமானது என்ன என்று கேட்டார் இந்த நிலை என்னை அவரை வானவர் தடவினார் அவரை விட்டும் அது நீங்கியது அழகிய முடியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு மிக விருப்பமான சொத்து எது என்று கேட்டார் பசுமாடு என்று கூறினார் பசுமாடு வந்தார் மிக என்ன கேட்டார் எனக்கு என் அவ விருப்பார்வையை அல்லாஹிருப்பித் தர வேண்டும் மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார் அவரை வானவர் தடவினார் அவரின் பார்வையை அவருக்கு அல்லாஹ் திருப்பி தந்து விட்டான் உனக்கு மிக விருப்பமான சொத்து எது என்று வானவர் கேட்டார் ஆடு என்று அவர் கூறினார் ஒட்டக மந்தையும் மற்றொரு மாட்டுப்பண்ணையும் ஆட்டு மந்தையும் ஏற்பட்டன பின்னர் வானவர் வெண்தோல் நோய் இருந்தவரிடம் அவரது முந்தைய வெண்தோல் நோய் தோற்றத்தில் வந்தார் நான் ஏழை என் பயணத்தின் போது பொருட்கள் என்னிடம் இருந்து தொலைந்துவிட்டன இன்று அல்லாஹையும் உன்னையும் தவிர எனக்கு உதவுபவர் இல்லை உனக்கு கொடுத்தவன் பெயரால் உன்னிடம் ஒட்டகை ஒன்றை கேட்கிறேன் தந்தால் என் பயணத்தில் அதை வைத்துக் என்று வானவர் கேட்டார் எனக்கு பல கடமைகள் உள்ளன என்று கூறினார் நான் உண்மை அறிவேன் மக்கள் உன்னை வெறுக்கும் வெண்தோல் நோய் உடையவராக ஏழையாக இருந்த உனக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா என்று வானவர் கூறினார் வாரிசு என்று இருப்பதால் நீ முன்பு இருந்தபடியே அல்லாஹ் ஆக என்று வானவர் கூறினார் பின்பு முட்டை தலையனிடம் அவரது முந்தைய முட்டை ஒரு வந்தார் முன்னவரிடம் கூறியது போலவே இவரிடமும் வானவர் கேட்டார் அவர் கூறிய பதிலை போலவே இவரும் கூறினார் நீ பொய்யனாக இருப்பதால் அல்லாஹ் நீ முன்பிருந்தபடியே உம்மை ஆக்குவானாக என்று வானவர் கூறினார் குருடராக இருந்தவரிடம் அவரது முந்தைய தோற்றத்தில் வானவர் வந்தார் நான் ஏழை வழிபோக்கன் என் பயணத்திலே என் பொருட்கள் என்னை விட்டும் தவறிவிட்டது இன்று அல்லாஹுவையும் பின்பு உம்மையும் தவிர எனக்கு உதவுபவர் இல்லை உன் பார்வையை உமக்கு திருப்பித் தந்தவன் பெயரால் ஆடு ஒன்றை உம்மிடம் கேட்கிறேன் அதன் மூலம் என் பயணத்திற்கு பயன்படுத்துவேன் என்று கூறினார் அதற்கு அவர் குருடனாக இருந்தேன் நீ விரும்பியை விட்டுப்போ அல்லாஹின் இன்று நீ எடுத்துக்கொண்ட எதையும் அல்லாஹுக்காக உமக்கு நான் அளிக்க தயங்க மாட்டேன் என்று அவர் கூறினார் உமக்கு உள்ளதை நீயே வைத்துக் கொள்வீராக நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள் உம்மால் அல்லாஹ திருப்தி உம்முடைய இரு தோழர்கள் மீது கோபமுட்டான் என்று வானவர் கூறினார் இதை நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று நான்கு ஆறு முஸ்லிம் இரண்டு